அலாஹும சொல்லி அலா முகமதின் கடந்த அமர்வுல நபி சொல்லா அலி சொல்லம் அவருடைய ஹிஜ்ரத்தை பத்தி பார்த்தோம் இந்த அமர்வுல இன்ஷா அல்லா நபி சொல்ல அலி சொல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்து மதினாவிற்குள் வந்த பிறகு எடுத்த முன்னெடுப்புகள் எந்தெந்த முன்னெடுப்புகளுக்கு நபிசல்ல முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படிங்கறத இந்த மருவில பார்ப்போம் நபிசல்ல முக்கியமாக நான்கு ப்ராஜெக்ட் அதாவது நான்கு விஷயத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க மதினாவுக்கு வந்த பிறகு முதலாவது வந்து பள்ளி ஒரு பள்ளியை அந்த இடத்துல உருவாக்கணும் சென்டர் இரண்டாவது பள்ளிக்கு பிறகு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது அங்க இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இடையே வந்து பிணைப்பை ஏற்படுத்துவது அவங்களே பிரிஞ்சு போய் கிடந்தது அந்த கோத்தர சண்டை குளசண்டையில் இருந்தாங்க அதே போல இங்கே முகாஜர்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறாங்க அவர்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்துவது மூன்றாவது உடன்படிக்கை சுத்தி இருக்கக்கூடிய மாற்றர்கள் யூதர்கள் இருந்தாங்க முஷிரிக்குகள் இருந்தாங்க அப்ப அவர்களோடு ஒரு உடன்படிக்கை அடுத்ததாக ஒரு படையை ரெடி பண்ணணும் ஒரு ஆர்மி அப்ப இந்த நான்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவது வந்துட்டு பள்ளி நபிசுல்லம் எங்க போனாலும் முதலாவது ஒரு பள்ளியை அந்த இடத்துல உருவாக்குவாங்க அதுக்கு சிறந்த உதாரணம் குபா நபிசுல்லா வந்தாங்க குபாவில் டெம்பரவரியா தான் தங்குனாங்க தற்காலிகமா தான் தங்குனாங்க இருந்தாலும் அந்த இடத்துல இருந்த அந்த இடத்துல ஒரு பள்ளிய உருவாக்கி அத வந்து அந்த இடத்துல அமல்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப நபிசுல்லம் எங்க போனாலும் முதலாவது அவர்கள் செய்கிற ஒரு பணி என்னவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளியை நிர்மாணிப்பது மக்காவுடைய காலத்திலுமே அங்க பல்வேறு எதிர்ப்புகள் இருந்த நேரத்திலையுமே நபிசல்லாஸ் தாருள் அர்க்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு சென்டர் அதுதான் அந்த நேரத்தில் யூனிவர்சிட்டி மக்கால இருந்த ஒரு யூனிவர்சிட்டி அப்ப அந்த இடத்துலயுமே மறைமுகமாக அது ஒரு பள்ளியாக செயல்பட்டுக்கிட்டுதான் இருந்துச்சு அப்ப அவர்கள் எங்க முதலாவது சென்றாலும் முதலாவது அவர்கள் வந்து பண்ணுவது எதுன்னு சொன்னா பள்ளியை வந்து உருவாக்குறதுதான் அப்ப அந்த இடத்துல வந்து பள்ளியை நிர்வாகிக்கிறாங்க அந்த ஒரு மதினாவில் முதலாவது வந்து பள்ளியை வந்து உருவாக்கணும் பள்ளியை உருவாக்குறதுக்கு என்ன பண்றாங்க ஒவ்வொரு சகாபாக்கள் ஒவ்வொரு அன்சாரி தோழர்களும் என்னோட இடத்துக்குவங்க என்னோட இடத்த எடுத்துக்கோங்க என்னோட இடத்துக்குவங்க அனைவருமே கனிமா சொன்ன ஒவ்வொருவருமே அவர்களுக்கு அந்த மகத்தான ஒரு நன்மை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க நபிசுல்லா அலுவலம் வந்து அதை அப்படி எந்த எந்த மாதிரி தேர்ந்தெடுக்காம தன்னுடைய ஒட்டகம் எங்கே போகுதோ அது எங்க அமருதோ அந்த இடம்தான் பள்ளி எல்லாம் வந்து அந்த ஒட்டகத்துக்கு அறிவித்துக் கொடுக்கலாம் எங்க அல்லாஹ் நாடுறானோ அந்த இடத்துல அந்த ஒட்டகம் அமர வேண்டும் அந்த இடத்துல பள்ளியை வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அல்லாவிடம் கட்டல இப்ப ஒட்டகம் போகுது போன ஒட்டகம் வந்து பேர் செம்பளம் காய வைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஒட்டகம் வந்து அமருது பேர் சம்பளத்தை வந்து காய வைப்பாங்க பழுத்த உடனே அதாவது மரத்துல இருந்து எடுத்த உடனே இப்ப நம்ம சாப்பிடுற மாதிரி பழமா அது கொஞ்ச நேரம் அந்த ஒரு காய வச்சு ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் பண்ற இடத்துல அந்த ஒட்டகம் போய் உட்காரு அந்த இடமானது ரெண்டு அனாதைகளுக்கு உரியதாக இருந்தது ரெண்டு நபர்களுக்கு உரியதாக இருந்தது இப்ப நபீசுர் ஆலசிரம அந்த இடத்த பள்ளி கட்டுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க அப்ப அந்த இரண்டு நபர்கள்ட்ட பணம் கொடுக்குறேன்னு சொல்ல அவர்கள் வந்து பணம் வேணாம் இந்த நன்மையான காரியத்தை எங்களுக்கு பணம் வேணாம் நன்மை கிடைத்தால் போதும்னு சொல்லிட்டு பள்ளி கட்டுவதற்கு இடம் கொடுத்துறாங்க அப்ப உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல இரண்டு ஜனாசாக்கள் உள்ள இருக்கு முஸ்லிக்குகளுடைய ஜனாசாக்கள் வந்து உள்ள இருக்கு உடனே அந்த ஜனாசாக்களை அப்புறப்படுத்திட்டு நபீசர் ஆலசிரம வந்து அந்த இடத்துல பள்ளிகளை கட்டுறாங்க பள்ளி எதோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி பள்ளி மாதிரி கிடையாது பள்ளி வந்து மிகவும் ஒரு எப்படி சொல்றது மலை பேஞ்சா ஹதீஸ்ல வருது மழை பேஞ்சு சொன்னா எங்களோட நெத்திகள்லாம் சகதி இருக்கும் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க அந்த அளவு பள்ளியுடைய அந்த கட்டமைப்பு இருக்கும் அப்ப ஒரு மேற்கூரை பனை ஓலைகளை வச்சு மேல ஒரு கூரை கீழே வந்து சில செங்கல்கள் அதாவது மண்ண மண்ணால கொலைச்சு கொலைச்சு அடுக்கி வச்சு கொஞ்சோண்டு அந்த பாட்ரு மட்டும் போட்டு ஒரு பள்ளியை கட்டுறாங்க இப்ப பள்ளி கட்ட கட்டமைக்கப்படுது நபிசுல்லாலும் அந்த பள்ளியை கட்டுறதுக்கு அவர்களும் இறங்கி வேலை செய்யறாங்க இப்ப இது ஒரு ஒரு லீடருக்கு ஒரு தலைவருடைய குவாலிட்டி பாருங்க இப்ப ஒரு தலைவருங்க உட்காந்து ஆடுதான் போடுவாரு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நபிசுல்லா சிலம் இறங்கி தன்னுடைய கையால் செங்கலையும் மண்ணையும் தூக்கி பள்ளியை வந்து கட்டமைக்கிறாங்க அல்ல தன்னுடைய குரான சொல்லி காட்டுறான் அல்ல யாருக்கு அதிகாரம் கொடுப்பாங்களோ அவர்கள் முதலாவது பண்ற வேலை என்னவா இருக்கும் அப்படிங்கறதா சொல்லி காட்டுறான் பாருங்க அவர்கள் எத்தகையவர்களில் நாம் பூமியின் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிலை நிறுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா தலா சொல்லிகாட்டுறோம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா தொழுகையை நிலை நிறுத்துவதற்காக ஏற்பாடுதான் அவர்கள் முதலாவது செய்வாங்க அப்ப பள்ளி நபிசுலாஸ்லம் எங்க போனாலும் பள்ளியை வந்து அவர்கள் கட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் பின்னாடி இருக்கிற வரலாறுல பார்த்தாலும் நபிசுலாஸ்லம் எந்த இடத்தை இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டதாக மாற்றினாலும் முதலாவது அங்கு பண்றது என்னன்னு சொன்னா அங்க பள்ளியை நிர்வாணம் பண்ணுவது ஒரு பள்ளியை உருவாக்குவதுதான் முதல் பணியாக இருந்தது மேலும் அல்லா தால சொல்லிக்காட்டுற குரான்ல அந்த மூமீன்கள் எத்தகைய என்றால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா இறைவனை நினைவு கூறுவதை அல்லாவை திக்கி அதாவது இறைவனை நினைவு விட்டு அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அவர்களுடைய எந்த ஒரு விஷயமும் குடும்பமோ எந்த ஒரு விஷயமும் இறைவனை நினைவு நினைவு கூறுவதை விட்டு அதாவது தொழுகையை விட்டு ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் குவாலிட்டியாக அல்ல தாலா இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது சொல்லிக் அப்ப ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் முதலாவது என்ன என்ன ஒரு முஸ்லீம் பண்ணுவான்னு சொன்னா அந்த இடத்துல தொழுகையை நிலைநாட்டுவதற்கான வழியை தான் பார்ப்போம் இரண்டாவது அவனுடைய குடும்பமோ குட்டியோ வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ எதுவுமே அவனுடைய தொழுகைக்கும் ஜக்காத்து கொடுப்பதற்கும் அல்லாவுடைய நினைவு அல்லாவை நினைவு எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு விஷயமும் தடையாக இருக்காது அப்படி இருக்காதவர்தான் முஸ்லீம் அப்படின்னு அல்லா தாலா சொல்லி காட்டுறோம் இதை வந்து அல்லா தாலா இருபத்தி நான்காவது தியாய் முப்பத்தி ஏழாம் அவசரத்தில் சொல்லிக் காட்டுறோம் இப்ப அப்ப மஸ்ஜி ஏன் தேவை ஒரு ஒரு இடத்துல பள்ளி எதற்கு தேவை அப்படின்னு பார்த்தோம் சொன்னா முதலாவது நம்ம அனைவருக்குமே தெரியும் அல்லாவே நினைவு கூறுவதற்கு திக்கர் செய்ய தொழு அல்லாவை தொழுவதற்கு அல்லாவை பற்றி பேச கேட்க அல்லாவுடைய கலாமை சொல்லிக் கொடுக்க அப்ப அல்லாவை நினைவு கூறுவதற்கு தான் பள்ளி அப்படிங்கறது பிரைமரி எய்ம் அதாவது முதன்மையான நோக்கம் இரண்டாவது நோக்கம் என்னன்னு சொன்னா அந்த பள்ளி இருக்கே நபிசிலாசன் காலத்தில் அதுதான் யூனிவர்சிட்டியா இருந்துச்சு அதுதான் கல்வி கூடமா இருந்துச்சு அங்கதான் சமாபாக்கள் அனைத்து கலையுமே படிச்சுக்கிட்டாங்க அனைத்து கல்வியும் அங்கதான் படிச்சுக்கிட்டாங்க அடுத்ததாக முஸ்லீம்கள் சந்திக்கிறதும் அந்த இடமா தான் இருந்துச்சு ஆண்கள் பெண்கள் அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக பள்ளி இருந்தது இப்ப அனைத்து ஈமான் கொண்டவர்கள் அனைவரும் வருவாங்க தங்களுடைய சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொள்வாங்க தங்களுடைய அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்வாங்க அப்ப ஒரு பிரதர்வுட் சகோதரத்துவம் உருவாகிறதுக்கான மையமே பள்ளியாக தான் இருந்தது அடுத்ததாக ஏழைகளுக்கும் பயண பயணத்தில் இருக்கிறவங்களுக்கும் தங்குமிடமாக இருந்துச்சு நபிசில அரசு காலத்தில் அப்படிங்கிற ஒரு இடம் நம்ம திண்ணை தோழர்கள் சொல்லுவோம் தமிழ்ல வந்து அவர்கள் தங்கக்கூடிய இடமே மசிது நபில அவர்களுக்கு தங்கறதுக்குனே ஒரு தனி இடம் இருந்துச்சு அப்ப அவர்கள் பயணத்தில் போறவங்க அதே போல ஏழைகள் உணவு இல்லாதவர்கள்லாம் அங்க தங்க தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அதே பள்ளிதான் வந்து ராணுவ மையமாவும் இருந்துச்சு அல்வா நம்ம முன்னாடியே பார்த்தோம் காபத்துலாவுடைய வரலாறு பார்க்கும்போது அல்வா அதாவது ஒரு ராணுவம் கிளம்புதுன்னு சொன்னா பள்ளியில இருந்தா கிளம்பும் பள்ளியில இருந்தா அறிவிப்பு வரும் பள்ளியில இருந்தா கிளம்பும் அடுத்ததாக தாவாவுடைய மையப்பகுதியாக பள்ளி தான் இருந்துச்சு யமன் நாட்டிலிருந்து கிறிஸ்துவர்கள் வந்து பல கிறிஸ்துவ பாதிரிமார்கள் வருவாங்க வந்து இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்க வரும்போது அவர்கள் பல நாட்கள் பள்ளியிலே தான் தங்கியிருப்பாங்க பள்ளியிலே தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க மஸ்ஜி நபிகளே தான் தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க இரவும் பகிடுவாங்க அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கேட்பாங்க நபிசுல அரசு ஆயத்து வந்துகிட்டே இருக்கும் சூரத்தில் ஆலைமரன் எடுத்து பார்த்தோம் அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் எல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆயத்துக்கள் மூலமா பசங்க வகி வந்து கொண்டே இருக்கும் இப்ப அது வரைக்கும் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வரைக்கும் பள்ளியிலே தான் தங்கியிருந்தாங்க அவங்க இப்ப இந்த இது போன்ற அமைப்பு இன்னைக்கு நம்ம பள்ளியில இருக்கா நாம் உபயோகிக்கக்கூடிய பள்ளியில ஒரு ஏழை வந்து தங்கிட முடியுமா இன்னைக்கு ஒரு பயணத்துல போற ஒரு தங்கிட முடியுமா ஒரு தாவாவுக்குன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அல்லாதவரை உள்ள கொண்டு வந்து விட்டுற முடியுமா கைதிகளை கூட நபிசுல்லாம் பள்ளியில்தான் கட்டி போட்டுருந்தாங்க ஒரு கைதி வராது கட்டி போடுறாங்க மூணு ரெண்டு மூணு நாள் உள்ள இருக்கிறாங்க அங்க நடக்கக்கூடிய நடத்தைகளை பாக்குறாரு விடுதலை பண்ண பிறகு இஸ்லாத்து ஏத்துக்கிறாரு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் நான் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்ல கேக்கும்போது ஏன் வந்து விடுதலை பண்றதுக்கு முன்னாடி நீ இஸ்லாத்து ஏத்துக்கிட்டேன் நபிசுலா கேக்கும்போது நான் என்னுடைய உயிர் பயத்துக்காக நீ விடுதலை பண்ணுங்கிறதுக்காக நான் இஸ்லா தேர்து சொல்லிடுவீங்க அதனாலதான் விடுதலை ஆன பிறகு நான் களிமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன் அப்ப இந்த பள்ளி இருக்கே இஸ்லாம் பரவுவதற்கு மையமே பள்ளி தான் காரணங்கள் இது போன்ற பல்வேறு காரணங்களை உள்ளடக்கியிருக்கு நம்ம நம்மளுடைய பள்ளியும் இந்த மாதிரி உருவாக்கப்பட வேண்டும் அடுத்ததாக மஜ்ரை அலங்காரம் செய்வதில் பள்ளிகள்ல வந்து அலங்காரம் செய்யப்படுது பள்ளிகள் அலங்காரம் செய்யப்படுவதோட சட்டம் என்ன அனைத்து அறிஞர்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் தஷ்கீது அதாவது பள்ளியை பள்ளியை உருவாக்கறதுக்காக எவ்வளவு செலவு வேணா பண்ணலாம் உதாரணமாக அதுக்கு நல்ல பேஸ்மெண்ட் போடணும் நல்ல தூண்கள் வைக்கணும் நல்ல ரூஃப் போடணும் வந்து எவ்வளவு செலவு பண்ணலாம் அதே அலங்காரத்திற்காக அதில் வந்து தேவையில்லாத அதனால பயன்களே இல்லாத தொழுகையின் தொழுகையுடைய கவனத்தை நம்ம ஈர்க்க கூடிய அளவுக்கு ஏதாவது அலங்காரம் இருக்குன்னு சொன்னால் அதாவது சக்கரஃபா நக்ஷ் இந்த இது வந்து இந்த அலங்காரம் இது வந்து மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அதே எவராவது ஒருவர் பள்ளிக்குன்னு வக்ஃபு பண்றாருன்னு சொன்னா தன்னுடைய தொகையை வக்ஃபு பண்றாருன்னு சொன்னால் அந்த அலங்காரத்துக்கு பயன்படுத்துவது ஹராம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க அப்ப பள்ளியை வந்து நாம் அல்லாமே நினைவு கூறுவதற்கு லைட்டோ அலங்காரமான லைட்டோ நல்ல டெக்கரேஷனோ அந்த மாதிரி தேவை கிடையாது மேலும் நபிசுலாசன் சொல்லிக் காட்டுறாங்க கேமத்த நாளுடைய அடையாளத்துல ஒன்றாக இதை சொல்லிக் காட்டுறாங்க உங்களுடைய சுகுப் அதாவது குரானையும் உங்களுடைய பள்ளியையும் நீங்க வந்து அலங்காரப்படுத்தி பெருமை கொள்வீர்கள் அது ஏற்படாத வரை நாள் வராது நபிசுலசன் சொல்லிக் காட்டுறாங்க அப்ப இன்னைக்கு பள்ளியை வந்து உலகத்திலே ஹைட் ஆன பள்ளி என்னோட தான் எவ்வளவு விளக்குகள் அமைச்சிருக்கிறேன் உள்ள பாருங்க எந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லி இப்ப அலங்காரம் அடித்துக் கொள்வது அலங்காரம் செய்து பெருமை கொள்வது தேவையில்லாம அந்த அலங்காரத்தில் போய் காசை வேஸ்ட் பண்றது இஸ்லாத்துல ஹராம் அடுத்ததாக அந்த பள்ளியுடைய நோக்கமே இன்னைக்கு வந்து நடைபெறது இல்லை மஜித் நபவி எப்பேற்பட்ட பள்ளியாக இருந்தது நபிசுல்லா அலிஸ்லத்துடைய காலத்துல அதுல இருந்து வந்த அவுட் புட் அதாவது அதுல வந்த ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு இருக்கா நம்மளுடைய பள்ளியிலும் அதே பள்ளி அதே அமைப்பு அதே கிபுலா அதே மாதிரி இமாம் இருக்காரு அதே மாதிரி மிம்பர் இருக்கு அதே மாதிரி வெளிப்பாடு அதே அவுட் புட் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அப்ப நம்ம நபிசுல தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம இங்க யோசிக்கணும் அடுத்ததாக நபிசுல்லம் வந்துட்டு அவர்களும் இந்த இடத்துல என்ன பண்றாங்க அவங்களும் இறங்கி வேலை செய்யறாங்க செங்கக்கல்ல உருவாக்குறாங்க செங்கக்கல்ல தூக்கிட்டு வந்து தன்னுடைய கையால அங்க வச்சு அந்த பள்ளியை வந்து உருவாக்குறாங்க அப்ப ஒரு மனிதர் வந்து நஜதுல இருந்து ஒரு மனிதர் நஜது தேசத்திலிருந்து ஒரு மனிதர் வராரு அவரும் வந்து செங்கக்கல்ல தூக்குறாரு அவர் வந்து ஒரு பில்டர் இன்ஜினியர் இன்ஜினியர்னு வச்சுக்கலாம் அவர் என்ன பண்றாரு செங்கக்கடலை தூக்கிட்டு இருக்கும் போது நபிசிரவாசன் சொல்றாங்க மண் எவ்வளவு சேர்க்கணும் தண்ணி எவ்வளவு சேர்க்கணும் அந்த கலவை எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு உள்ள ஒரு பில்டர் அவர் அப்ப அந்த வேலையை நீங்க கவனிங்கன்னு சொல்லிட்டு நபிசிவாசன் வந்து அந்த கலவை கலக்கக்கூடிய வேலையை அவர் கொடுத்துடறாரு அப்ப இதுல நமக்கு மிகப்பெரிய படிப்பு என்னன்னு சொன்னா யாருக்கு எந்தெந்த வேலையில எந்தெந்த விஷயத்துல வந்து அவர்கள் வந்து ஸ்பெஷலா இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்துல தேர்ந்திருப்பாங்க அனைவருமே தாவாவுக்கு தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இஸ்லாத்துல அனைவருமே ஒரு வேலை தான் செய்யணும் அரசியலில் தான் ஈடுபடணும் அனைவரும் போரிடணும் அனைவரும் இமாமத் இமாமத்தாகணும் அனைவரும் ஆலிமாகணும் அனைவரும் ஆஃபீல் ஆகணும் அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய ஒரு போதனையே கிடையாது யாருக்கு எது வருமோ அதுல இஸ்லாத்தை முன்னேற்றுவதற்காக அல்லாமே நினைவு கூறுவதற்காக மக்களிடத்தில் இஸ்லாமத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்ம பாடுபடணும் இது அழகான உதாரணம் இது போல பல உதாரணங்கள் இருக்கு அப்ப யாருக்கு எந்தெந்த விஷயம் அவங்க எதுல ஸ்பெஷலா இருக்கிறாங்களோ அதுல வந்து அதை வந்து இஸ்லாமத்துக்கு சாதகமாக நபிசுலா பயன்படுத்திக் கொண்டார் இந்த பள்ளியுடைய சிறப்பு மஜித் நபியுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம் சொன்னா சஹி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் மஸ்ஜித் நபில தொழுகக்கூடிய ஒரு தொழுகை மற்ற பள்ளிகளில் தொழுவ கூடிய தொழுகையை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது மஜிது ஹரமை தவிர அதாவது காபத்துள்ளாவை தவிர இது சஹிபுகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அப்ப ஒரு வக்து இங்க நம்ம ஊர்களோ மற்ற பள்ளிகள்ல தொழுகிறது ஆயிரம் முறை தொழுவது இஷா நம்ம பள்ளியில தொழுகிறோம் சொன்னா ஆயிரம் இஷா தொழுதுவதற்கு சமம் மஜித் நபுதோ சொன்னா நம்ம பள்ளியில ஆயிரம் இஷா தொழுதுவதற்கு சமம் அதே போலதான் அனைத்து தொழுகைகளும் அதே போல நபிசுல்லாங்க அதிக நன்மையை நாடி நீங்க மூன்று பள்ளிகளை தவிர பயணம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறாங்க மூன்று பள்ளிகள் மசித் நபவி மசித் ஹராம் இது காபத்துல்லா பைத்து இந்த பள்ளிகளை தவிர நன்மையை நாடி நீங்க எந்த பள்ளிக்கும் பயணம் செய்ய வேணாங்கிறாங்க அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய பள்ளிகளில் இந்த பூமியில இந்த மூன்று மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து அடுத்ததாக மஸ்ஜித் நபவில நபிசுல்லா வீடுக்கும் மின்பருக்கும் இடையில நபிசுல்லா வீடும் அந்த ஒரு கதவு தான் தொடந்தா நபிசுல்லாஸ்லம் வீடு மஸ்ஜி நபவிக்கும் நபிசுல்லா ஒரு அறைதான் அப்ப திறந்தான் சொன்னா அவர்களுடைய வீடு அப்ப அவர்களுடைய வீட்டுக்கும் மின்பருக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கே இது சொர்க்கத்துடைய தோட்டம் அப்படின்னு நபிசுல்லா சொல்லி காட்டுறாங்க இதுவும் சஹி புகார்ல பதியப்பட்டிருக்கு அப்ப மஸ் மஸ்ஜி வந்து கட்டமைக்கப்பட்டுருச்சு அடுத்ததாக எப்படி மக்களை பள்ளிக்கு தொழுகைக்கு அழைப்பது அப்படின்னு மக்களிடையே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க ஒருத்தர் என்ன சொல்றாரு நம்ம நெருப்பு மூட்டி காட்டுவோம் இன்னொருத்தர் கொட்டு அடிப்போம் இன்னொருத்தர் மணி அடிப்போம் இன்னொருத்தர் ஓசை எழுப்புவோம் ஒளி எழுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்றாங்க கலஞ்சி போயிடறாங்க கலஞ்சி போன பிறகு அப்துல்லா அப்டு ஜீர் நதியாணும் அவர்களுக்கு வந்து கனவு வருது என்னன்னு சொன்னா ஒரு மனிதர் வந்து மணியை வந்து கொண்டு வர்றாரு ஒரு பெரிய மணியை கொண்டு வராரு கொண்டு வரும்போது அப்துல்லா அபனு அப்துல்லா அப்டு ஜைர்லான்னு கேட்கிறாரு இந்த மணி எவ்வளோ இந்த மணியுடைய விலை என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த நபர் கனவுல வந்த நபர் சொல்றாரு இந்த மணியுடைய விலை இந்த மணி எதற்கு அப்படின்னு கேட்கிறார் இல்ல நாங்க வந்து பாங்கு சொல்றதுக்கு அதாவது மக்களை தொழுகைக்கு அழைப்பதற்கு வந்து எங்களுக்கு ஒரு சாதனம் தேவை இதை பயன்படுத்தலாம் கேக்குறேன் அப்படின்னு கேட்கப்படும் போது இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பாங்கு சொல்றோமோ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அஷ்ரது அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு பாங்கையும் சொல்லிக் கொடுக்குறாரு சொல்ல பிறகு அவரு திரும்ப போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்து இக்காமத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லிக் கொடுக்கிறாரு பாங்கும் சொல்லிக் கொடுத்துறாரு இக்காமத்தும் சொல்லிக் கொடுத்துறாரு சொல்லி கொடுத்த பிறகு கனவு முடிஞ்சது நபிசுல்லா இவருக்கு பகல்ல வராரு வந்து நடந்ததை எடுத்து சொல்றாரு இந்த மாதிரி கனவு வந்தது எனக்கு பாங்கும் சொல்லிக் கொடுத்தாங்க இதை சொன்ன பிறகு நபிசுல்லா பிலால் கூப்பிட்டு உங்களுடைய குரலை விட இவருடைய குரல் நல்லா இருக்கும் பாங்கு சொல்றதுக்கு இவருடைய சத்தம் மக்களிடத்துலயும் அதிகமாக போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கனவுல எதை சொல்லிக் கொடுத்தாங்களோ அது அப்படியே நீங்க சொல்லிக் கொடுங்க இவருக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும் போது உமர்இல்லானும் ஓடி வராங்க ஓடி வந்து இதே கனவு எனக்கும் வந்தது இதே வார்த்தைகள் எனக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு உமர்இல்லானும் சொல்றாங்க அப்ப இந்த இப்படிதான் பாங்கு உருவானது அப்ப இன்னைக்கு பாங்கு இருக்கு பாங்குடைய முக்கியத்துவம் இஸ்லாத்துடைய ஐக்கான அடையாளமே இன்னைக்கு பாங்காதான் இருக்கு இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள்ட்ட இஸ்லாத்துடைய முக்கியமான அடையாளம் எதுவா இருக்கு பாங்காதான் இருக்கு அப்ப பாங்குவே பாங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தாவத் மக்களுக்கு அழைக்கக்கூடிய அருமையான ஒரு தாவா அது அழைப்பு பாங்கல் என்ன இருக்கு அஸ்ரத லாயிலாக இல்ல எல்லாம் இறைவன் உரைவனே அஸ்ரத அண்ண முகமதுலாம் அவர் முகமது நபி இறைவனுடைய தூதராக இருக்கிற பக்கம் வாங்க வெற்றியின் பக்கம் வாங்க அப்படின்னு நல்லா தலை அழைக்கிறான் அப்ப பாங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கானாக இருக்குது மிகப்பெரிய ஒரு அழைப்பாகவும் இருக்குது இப்ப இதுதான் பாங்கு உருவான ஒரு வரலாறு அடுத்ததாக அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் இவர்களுடைய இதற்காக ஒரு பகுதியும் நபிசுல்லா அலுவலம் ஒதுக்குறாங்க சஹாபாக்களுக்கு மஜித் நப விலேயே சைடு வடக்கு சைடு பள்ளியில் வடக்கு சைடு வந்து அவங்க வந்து ஒரு பகுதியை வந்து நிர்மாணித்து அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாலு சொல்லி காட்டுறாங்க அந்த இடமானது அந்த இடத்துல வந்து ஷெட் இருக்கும் மேல அதே வீடு இல்லாதவர்களுக்கு தங்குவதற்கு அது இடமாக இருந்தது அது பள்ளியுடைய பின்புறமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் ரஹமத்துலா சொல்லிக் காட்டுறாங்க அபுகுரேலார் அலி இல்லா சொல்லிக் காட்டுறாங்க இஸ்லாத்துடைய விருந்தாளிகள் இவர்கள் யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ அவர்கள்லாம் இஸ்லாத்துடைய விருந்தாளிகளாக கருதப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க மேலும் வந்து இந்த அபுகுரேலா அலி இல்லா அனுகூவம் இங்கேதான் தங்கியிருந்தவர் தன்னுடைய காலத்துல அங்கதான் அவர் தங்கியிருந்தாரு அந்த அந்த திண்ணைத் தோழர்கள் அனைவருக்குமே அமீராக இருந்தவரும் அபு குரேலா அலிவானு தான் எத்தனை பேர் இருந்தாலும் அங்க அமீர் நபிசுலம் ஏதாவது செய்தியை சொல்லணும்னு சொன்னா அபு குரேலால் அதி சொல்லுவாங்க அவர்கள் அங்க இருக்கக்கூடிய திண்ணைத் தோழர்களுக்கு பகிர்ந்துக்குவாங்க அந்த விஷயத்த அப்ப அபு குரேலால் கேட்கிறாங்க இவ்வளவு முஹாஜர்கள் இருக்கிறாங்க முஹாஜர்கள் நபிசுலாத்துல ஆரம்பத்தில்தே இருக்கிறாங்க அதே போல அன்சாரிகளும் இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்க அபுகுரையாள் இல்லானு மட்டும் எப்படி வந்து இவ்வளவு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஹதீஸ் அறிவிப்பதிலே நம்பர் ஒன் இஸ்லாத்துல சஹாபாக்கள்ல நம்பர் ஒன்ல இருப்பது அபுகுரையாலு தான் இரண்டாவது இருப்பவருக்கும் ஃபர்ஸ்ட் இருப்பவருக்கும் டபுள் அப்படியே இவரு இவரு ஒரு அதிஸ்னா இவர் ரெண்டு அதி உதாரணத்துக்கு இரண்டாயிரத்து அறிவிச்சிருப்பாங்க இரண்டாவது அகர்த்தும் இப்படின்னு உமர் இல்ல இவர் ஐயாயிரத்து ஸ்டம் அறிவிச்சிருப்பாரு டபுளுக்கும் மேல அபுகுரேலா இல்லானு இவ்வளவு ஹதீஸ் முகாஜர்களாலும் முடியாத அன்சாரிகளாலும் முடியாத இவ்வளவு ஹதீஸ் அறிவிக்க காரணம் என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட மக்கள் என்ிட்ட கேட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அதுக்கு பதிலும் சொல்றாங்க முகாஜர்கள் வந்து வியாபாரத்துக்கு போயிடுவாங்க அவர்கள் வியாபாரத்துக்கு போயிருவாங்க அதே போல அன்சாரிகள் வந்து விவசாயத்துக்கு போயிருவாங்க ஆனா நான் இருக்கனே நான் எந்த நேரமும் நபிசல்ல கூட தான் இருப்பேன் நபிசுல்லால வீட்டுக்கு உள்ள போற சமயத்தை தவிர அனைத்து நேரமும் நான் நபிசுல்லா கூடவே தான் இருப்பேன் உணவு கூட உண்ணமாட்டேன் நபிசுல்லால கூட இருந்தாங்கன்னா உணவு கூட நான் உண்ணமாட்டேன் வெறும் வயிற்றோட இருப்பேன் அந்த அளவு செய்தியை நான் அங்கேயே திண்ணைத் தோழர்களாக இந்த அஸ்காப் சுஃபா இதே இடத்துல இருந்து முழுக்க முழுக்க நான் மார்க்கத்தை படித்து மக்கள் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிக் காட்டுறாங்க அதே போல வந்து மூன்றாக நான் பிரித்துக் கொள்வேன் மூன்றாக பிரித்து ஒரு பகுதி தூக்கம் ஒரு பகுதி தொழுகை இன்னொரு பகுதி தான் பகலில் கேட்ட அனைத்து விஷயத்தையும் இரவுல வந்து நோட் பண்ணி வைக்கிறதும் அதை சரிசெஞ்சு வைக்கிறதும் இரவுல ஒரு பகுதி மூன்று பகுதியில் ஒரு பகுதி முழுவதும் இதையே வேலையாக வைத்திருந்தேன் அப்படின்னு அபிர்வல்லான்னு சொல்லிக் காட்டுறாங்க அப்ப அந்த அளவு அசாபு சுஃபா இவர்களுடைய பணி இஸ்லாமத்திற்கான பணி வந்து மிக முக்கியமாக இருந்தது இவர்களுடைய உணவு தேவைகளை எப்படி வந்து பூர்த்தி ஆச்சுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய சகாபாக்கள் அனைவரும் சதக்கா சதக்கா கொடுப்பாங்க அதே போல ஹதியா கொடுப்பாங்க அன்பளிப்பு கொடுப்பாங்க அப்போ இதன் மூலமா தான் அவர்களுடைய உணவு தேவை பூர்த்தியாகப்பட்டுச்சு அதே போல சகாபாக்கள் தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க அவங்களை சாப்பிடறதுக்கு ஏதாவது உணவு உருவாக்க உணவு உண்டாக்குறாங்கன்னு சொன்னா அவர்களை வீட்டுக்கு கொண்டு கூட்டிட்டு போய் சாப்பிட வைப்பாங்க அதே போல என்ன பண்ணாங்க சொன்னா இந்த பேரிச்சம் விதைகள் அந்த விதைகளை பொறுக்கி அதை பொடியாக்கி கால்நடைகளுக்கு உணவு கொடுப்பாங்க அந்த நேரத்தில் கால்நடைகளுக்கு அது ஒரு உணவாக பயன்படுத்தப்படும் அப்ப அந்த பேர்ச்ச விதைகளையும் பொறுக்கி எடுத்து அந்த ஒரு வியாபாரமும் அவங்களால இயன்ற அளவு செஞ்சுட்டு இருந்தாங்க மார்க்கத்தை படித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் இயன்ற அளவு வேலைகளும் செய்து கொண்டிருந்தாங்க மேலும் நம்ப சொல்லிக் காட்டுறாங்க சகாபாக்களுக்கு பாருங்க உணவளிப்பதற்கு எந்தளவு நம்ப ஆர்வம் உங்களுக்கு இரண்டு பேருடைய உணவு மூவருக்கு போதுமானது மூன்று பேருடைய உணவு நாலு பேருக்கு போதுமானது அப்ப சகாபாக்கள் ரெண்டு பேருக்கு தேவையான உணவு இருந்துச்சுன்னா மூன்றாவதாக இவர்களையும் கூப்பிட்டுக்குவாங்க இப்ப அந்தளவு சகோதரத்துவத்தை வந்து நபிசுல்லம் வந்து ஊக்குவிச்சாங்க அதே மாதிரி இவர்களுக்கு எந்தளவு நபிசுலாசலம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அடிக்கடி கேட்ட ஒரு செய்தி தான் பாத்தி மாதிரி செல்ல பிள்ளை நபிசுலாசை போய் அடிமைகளை கேட்கிறாங்க ஒரு போர்ல நிறைய அடிமைகள் கிடைச்சாங்க அப்ப நான் கயிறு இழுத்து இழுத்து தண்ணி இறைத்து இறைத்து என்னுடைய கையெல்லாம் புண்ணாகிடுச்சு வேலை செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப வலுவிழந்து இருக்கு எனக்கு ஒரு அடிமையை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க நபிசல்ல சொல்றாங்க உனக்கு அடிமையை கொடுத்துட்டு இந்த அசாபு சுஃபா இவர்களை திணைத்தோழர்களை வந்து நான் வந்து வெறுவைத்தோட விட்டு வச்சிருக்கிறதா அப்ப அவர்களுக்கு அந்த அடிமைகளை விற்று அந்த பணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பாத்தி மாதிரி இல்லானவ அமைச்சு வச்சிருக்காங்க அப்ப தன்னுடைய செல்ல மகளை விட நபிசல்ல அவர்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்ப இங்க அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நம்ம விளங்கிக்கணும் நம்ம சும்மா நினைச்சிடக்கூடாது அந்த சகாபாக்கள் அந்த தியாகிகள் வந்து ஏதோ ஒரே இடத்துல தங்கிட்டு நல்லா சாப்பிட்டு அவன் தூங்கிட்டு மார்க்கத்தை படிக்கிறான்னு போயிட்டாங்கன்னு அவர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் சொன்னா அங்க இருந்துதான் இஸ்லாம் பரவுவதற்கு முக்கியமான நபர்களான அபுஉரால் இல்லாமல் முழுக்க முழுக்க ஹதீஸ் பதிவதிலும் சரிபார்ப்பதிலும் இன்று வரையும் உலகம் அழிவது வரையும் அவருக்கு அவர் ஆற்றியது போல ஹதீஸ்க்கு சேவை ஆற்றியது போல யாருமே கிடையாது அப்ப அந்த நபர் அங்கிருந்துதான் உருவானார் அதேபோல ஹுதைஃபா பின் யம் ரதில்லாக நோ இவர்கள் வந்து இவரும் ஹதீஸ் துறையில் தேர்ந்தவர் எதுலனு சொன்னால் குறிப்பா இந்த கேமத்தினால் அதோடைய அடையாளங்களை பற்றிய அதிகமான அறிவிப்புகள் இவரிடமிருந்து தான் வந்திருக்கும் அதே போல பல நபர்கள் இதுல சஹிதா இருக்கிறாங்க இதுல இருந்த நபர்கள் முஜாஹிதுகள் சுகதாக்களாக்கப்பட்டிருக்காங்க உதாரணமாக சஃப் இப்னு பைலா ஹரீம் பின் அஸ்தி ஹபீப் பின் இசாப் ஹரிஃபா பின் நவ்மான் சரீம் பின் உமைர் இவங்க எல்லாமே பத்திரில் மட்டும் சகிதானவங்க அடுத்ததாக ஹன்பலா ரதிலானு இவர்கள் யாரும் உகதியுத்தத்தில் சகிதாகி குளிப்பு கடமையோடு இருக்கும்போது மலக்குகள் வந்து குளிப்பாட்டுவாங்கல்ல இவரும் அஸ்ராபு சுஃபா தான் இந்த திண்ணைத் தோழர்கள் ஒருவர் அடுத்ததாக ஜுருவத் பின் குயலி அபு சுரைகல் கிஃபாரி இவர்கள் வந்து ஹுதேபியாக்கு போயிட்டு இருக்கும்போது அவர்களும் மரணித்தவர்கள் அடுத்ததாக சகீப் பின் அம்ர் இவர் கைபரு பொருள் சகிதாக்கப்பட்டார் அப்துல்லா பினு பஜாதைன் இவர் வந்து தபுக் யுத்தத்தில் தபுக் யுத்தத்தின் போது சகிதானார் ஜெயது பின் கத்தாப் உமர் அல்லுடைய சகோதரர் இவர் யமாமா இவர்கள் வந்து யமாமா யுத்தத்தில் சகிதாக்கப்பட்டார் இவர்கள் எல்லாருமே இந்த திணைத்தோழர்கள் தான் திணைத்தோழர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதிலும் இஸ்லாத்துக்காக உயிரை மாய்த்துக் கொள்வதிலும் அவர்கள் முதலாவதாக நின்றார் அப்ப இவர்கள் இஸ்லாத்துக்காக மிக அரும்பாடுபட்டு இலாத்தினை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க இப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா அது ஒரு யூனிவர்சிட்டியா இருந்துச்சு அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்துச்சு அந்த திண்ணை தோழர்கள் அந்த இடமானது அது இஸ்லாமிய பல்கலைக்கழகமாக திகழ்ந்துருந்துச்சு அதே போல அது ஒரு ஆர்மி அது ஒரு ஆர்மி பேஸாகவும் இருந்துச்சு ராணுவ தளமாகவும் இருந்துச்சு அனைத்து பணிகளையுமே அங்க இருக்கக்கூடிய அந்த திண்ணை தோழர்கள் பணியாற்றிட்டு வந்தாங்க இதுல நமக்கு பாடங்கள் என்னன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு நபிசுலாசனம் பாருங்க உங்களுக்கு உணவு மூணு பேருக்கு போதும் பேருடைய போதும் அவர்களுக்கு உணவு அளிப்பதற்காக எந்த அளவு ஆர்வம் ஊற்ற அன்சாரிகளும் முகாஜர்களும் அவர்களுக்கு உதவுவத உதவுவதை வந்து அவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க அப்ப ஒரு ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்துவது நபிசிலாசனம் எந்த அளவு ஒரு முன்னேற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அடுத்ததாக புதியதாக யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா அவர்களை போய் இந்த திண்ணைத் தோழர்களில் ஒரு நபர்கிட்ட போய் விட்டுருவாங்க நபிசுலாஸ்லம் பல்வேறு வேலைகள் இருக்கு அவங்களுக்கு பல்வேறு பயணக்குழுக்களை போய் சந்திக்கணும் வடை இருக்குது அல்லாவுடைய பாதையில போர் செய்யணும் பல வேலைகள் இருக்கு அப்ப நபிசுல்லம் முழுமையாக உட்காந்து ஒரு நபருக்கு அவருக்கு இஸ்லாத்தை முழுமையாக போதிக்க முடியாது அப்ப ஒருத்தவங்க புதுசாக களிமா சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவர்களை இந்த திண்ணைத் தோழர்களோட சில நாட்கள் தங்க வச்சிருவாங்க அவர்கள் தான் தொழுகை இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்துமே சொல்லிக் கொடுப்பாங்க இதை வந்து உபாதா பின் ஸ்தாமித் ரதியில்லான்னு சொல்லி காட்டுறாங்க யாராவது இஸ்லாத்தை வைத்துறாங்கன்னா எங்கள்கிட்ட விட்டுருவாங்க திணைத்தோலர்கள்ட்ட அவர்கள் வந்து இஸ்லாத்துல பிடிப்பு ஆகும் அவங்க அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதே நம்மள இடத்துல இந்த அமைப்பு இன்னைக்கு இருக்குதா நம்ம பள்ளியில தங்கி எங்கேயா ஒரு இடத்துல இல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்களை நம்ம பள்ளியிலே தங்க வச்சு அவர்களுக்கு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி அவர்களை வந்துட்டு இங்க இது மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கோ ஒரு உரையாடல் நிகழ்த்துறதுக்கோ அதிச குறித்து அங்கு ஆய்வு செய்யறதுக்கோ நம்ம பள்ளி இன்னைக்கு நம்மளிடையில இந்த சிஸ்டம் இருக்கான்னு கேட்டால் இன்னைக்கு கிடையவே கிடையாது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது எங்கேயோ நம்ம இருக்கக்கூடிய தூரத்தில் இருந்து நம்ம நிறைய தூரத்தில் இருக்கு அப்ப அங்க மக்கள் வந்து போவதுக்கு அனுப்பப்பட்டு நிறைய பேர் போறதும் இல்லை அப்ப இது ஒவ்வொரு பள்ளியிலையும் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம புரிந்து அப்ப அதே போல எங்க கூட்டமாக இருந்தாலும் நபிசுல்லாஸ்னம் அந்த ஜமாத் ஒரு முஸ்லீம் ஜமாத்துக்கு ஒரு அமீரை நியமிச்சிருப்பாங்க அபகுரை அது இல்லாமதான் இந்த ஜமாத்துக்கு தலைவர் எந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னாலும் அபிது இல்லா சொல்லுவாங்க அதே போல அவர்கள் சார்பில் எந்த ஒரு கோரிக்கை எந்த ஒரு வேண்டுகோள் இருந்தாலும் அவர்களுடைய கோரிக்கை அபிவுரிய அது இல்லா கொண்டு வந்து நபிசுரா சொல்லுவாங்க அப்ப அந்த ரெப்ரஸண்டேஷன் ஒரு நபர் அந்த ஒரு அமீர் ஏற்படுத்தக்கூடிய முறை இருக்கு அது எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம இடத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அந்த குழுக்குன்னு ஒரு அமீர் இருந்தே ஆகணும் அப்படிங்கறத இந்த திண்ணை தொடர்வு வாயிலாக நாம வந்து புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நபிசில நம்ம முக்கியமாக நாலு வேலையை நபிசிலம் செஞ்சாங்கன்னு பார்த்தோம் முதலாவதாக பள்ளியை உருவாக்குவது இரண்டாவது சகோதரத்துவத்தை மக்களிடையே உருவாக்குவது மூணாவது ஒப்பந்தம் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களோடு ஏற்படுத்திய ஒப்பந்தம் நான்காவதாக படை மதினாவில் ஒரு படையை உருவாக்கி உருவாக்குறது அப்ப முதலாவது வந்து அந்த பள்ளி பள்ளியோட சிறப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்தோம் இரண்டாவதாக நபிசில வந்து மிக முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து செஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்துவது இந்த பிணைப்பு இருக்கு இது அல்லாஹத்தால ஏற்படுத்திய பிணைப்பு அல்லா தலா தன்னுடைய திருமறை கூறான சொல்லிக் காட்டுறான் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி வசனத்தை சொல்லிக் காட்டுறான் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாவின் கயிற்றை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் மேலும் அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த நேரத்தில் அவன் உங்களுக்கிடையே உளப்பூர்வமான இணக்கத்தை ஏற்படுத்தினான் எனவே அவனது அருளால் நீங்கள் சகோதரர்கள் ஆகிவிட்டீர்கள் மேலும் நெருப்பு படுகொலியின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள் அல்லா உங்களை அதிலிருந்து காப்பாற்றிவிட்டான் இவ்விதம் அல்லா தன் நரணத்தோட விளிம்புல இருந்தீங்க நீங்க உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அன்சாரிகள்ல ரெண்டு கோத்தரம் இருந்தாங்க நூற்றாண்டுகளாக அடித்துக் கொண்டிருந்தாங்க அவங்க அவருக்கு இரண்டு கோத்தரத்துக்கு மத்தியில நூற்றாண்டுகளாக போர் நடந்து கொண்டுதான் இருந்துச்சு அல்லாவுடைய இந்த தீன கொண்டுதான் அவங்க ஒன்று சேர்ந்தாங்க குறிப்பிட்டு காட்டுறோம் அப்ப இதை அல்லா ஏற்படுத்திய ஒரு சகோதரத்து பிணைப்போ அடுத்த அல்லாத்தால எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாம் சொல்லி காட்டுறான் உங்களுக்கு இடையே அதாவது அவர்களுக்கு இடையே உளப்பூர்வமான பிணைப்பை ஏற்படுத்தியவனும் அவனே உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் நீர் செலவழித்தாலும் அவர்களிடையே உளப்பூர்வமான இணைப்பை உம்மால் ஏற்படுத்தி முடியாது ஆயினும் அல்லாஹர்களின் உள்ளங்களை பிணைத்தான் திண்ணமாக அவன் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனும் ஆவான் அப்ப நம்ப பார்த்து அல்லா சொல்றான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களை வித்திருந்தாலும் உங்கள்ட உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அனைவருடைய சொத்தையும் வித்திருந்தாலும் உள்ளத்துல பிணைப்ப வந்து ஏற்படுத்திட முடியாது உங்களால அல்லாதான் இந்த பிணைப்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் தன்னுடைய குரான் எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது மேலும் அன்சாரிகளை குறித்து மதினாவில் இருந்த அன்சாரிகளை குறித்து அல்லாஹ் குறிப்பாக சொல்லிக் காட்டுறான் ஒன்பதாவது அத்தியாயம் அம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது தங்களிடம் வருவதற்கு முன்னதாகவே மதினாவில் வீட்டையும் அமைத்துக் கொண்டு நம்பிக்கையையும் ஏற்றுக்கொண்டார்களே அவர்களுக்கு அதில் பங்குண்டு ஹிஜ்ரத் செய்து தங்களிடம் வருபவர்களை அன்பாக நேசித்து வருவதுடன் எவரும் தங்களுக்கு கொடுக்காது அவர்களுக்கு மட்டும் கொடுப்பதை பற்றி தங்கள் மனதில் சிறிதும் பொறாமை கொள்ளாதும் தங்களுக்கு அவசியம் இருந்த தங்களுடைய பொருளை அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து வருகின்றனர் இவ்வாறு எவர்கள் அல்லாவின் அருளால் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அத்தையவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லா தலா சொல்லிக் காட்டுறாங்க அப்ப முகாஜர்கள் வரத்துக்கு முன்னாடியே நம்பிக்கையும் கொண்டு அவர்கள் தங்கறதுக்கு வீடையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இவங்க வந்த பிறகு அவர்களுக்கு உதவியும் செஞ்சாங்க செஞ்சு இவர்களுக்கு செய்வதில் வந்து பொறாமையும் கொள்ளல இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் சொல்றது அல்லா தலா அன்சாரிகளை குறித்து புகழ்ந்து அல்லா தா கியாமத்து நாள் வரைக்கும் அவர்களை புகழ்ந்து அல்லா தல வசனத்தை பதிவு செஞ்சுட்டான் அப்ப இது வந்து பொதுவான சகோதரத்துவம் மேல பார்த்த சில வசனங்கள் வந்து இன்றும் அந்த சகோதரத்துவம் இருக்கு நம்மளும் அந்த சகோதரத்து இருக்கணும் இது அல்லாது முகாஜர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மிக பிரசிதி பெற்ற ரொம்ப பிணைப்பு சிறப்பித்த ஒரு சகோதரத்துவம் இருக்கு அதை இப்ப நம்ம பார்ப்போம் முகாஜர்களும் அன்சாரிகளுடைய அந்த சிறப்பு இருக்குதே அவர்கள் எந்த அளவுன்னு சொன்னா சொந்த சகோதரர்கள் போல ஆயிட்டாங்க அவர்கள் தான் கூட பிறந்த சகோதரர்களை விட முகாஜர்களோடு ஒரு சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் உதாரணமாக சாதுபின் ரபியா இந்த சஹாபி அப்துல் ரஹ்மான் இந்த சஹாபியோடு இவர் முஹாஜி சாதுபின் ரபியா அவர் அன்சாரி தோழர் இவருடைய தோழர் வந்து இவரு தான் அபிசுதாசன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோழரை நியமிச்சிருவாங்க இந்த தோழர் என் தங்க வச்சு இவர் சொல்றாரு பாதியை செல்வத்துல பாதி எடுத்துக்கோங்க என்னுடைய எனக்கு இரண்டு மனைவி இருக்காங்க உங்களுக்கு எந்த மனைவி விருப்பம் சொல்லுங்க நான் தலாக்கு விட்டுறேன் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருந்தா இத்த காலம் முடிஞ்சப்பறம் நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க எந்த அளவு சகோதரத்துவம் இருக்கு சொலையும் தன்னுடைய மனைவையும் தியாகம் செய்யக்கூடிய அளவு அவர்கள் இதை சொன்ன உடனே அப்துல் ரஹமானின்னு சொல்றாங்க எதுவுமே எனக்கு வேணா அவங்களுக்கு வரக்கத் செய்யும் அருள் புரியும் துவா செஞ்சுட்டு எனக்கு கடைவீதியை மட்டும் காமிங்க அப்படின்னா கடைவீதியை எனக்கு காட்டி கொடுங்க கடைவீதியை காட்டி கொடுக்கறாங்க இவர்கள் அங்க போய் கொஞ்சம் வியாபாரம் இந்த பால் பால் இந்த மோர் இது போன்ற இந்த வியாபாரத்தை செய்யறாங்க வியாபாரத்தை செஞ்சு இவர்கள் எந்த அளவு மல்டி மில்லியனர் ஆயிட்டாங்க முஸ்லீம்கள்லயே அன்னைக்கு இருந்த மல்டி மில்லியனர்ல நம்பர் ஒன் இவராக தான் இருந்தார் எதுவுமே இல்லாமல் வந்தவர் தன்னுடைய வியாபாரத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆயிடுறார் அவருடைய சம்பவம் ஒரு ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால் அபிசுல்லா அலிஸ்லம் வந்து ஒரு முறை வந்து சுப்ரா அப்படிங்கிற ஒரு ஒரு பவுடர் அது வந்து அந்த ஒரு மேக்கப் பவுடர் மாதிரி பெண்கள் மட்டும் போடுற ஒரு ஒரு பவுடர் அது அந்த ஒரு பவுடர் வந்து இவருடைய முகத்துல ஒரு நாள் தெரியுது நபிசுல்லன் வந்து பாக்குறாங்க யாரு அப்துல் ரஹ அப்துல் ரஹ்மான் இப்போ முகத்துல உடனே நபிசுல்லன் கேக்குறாங்க நீங்க இது எப்படி முகத்துல வந்தது நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா யார சொல்லா நான் வந்து திருமணம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி திருமணம் முடிச்சு அந்த சம்பவத்தை சொல்றாங்க அது ஒரு நீண்ட சம்பவம் அப்ப திருமணம் முடிச்சு முடிச்சிட்டீங்களான்னு கேட்ட உடனே மகர் குடுத்தர் பிறகு என்ன குடுத்தீங்க மகர் சொல்லும் ஒரு பேர் சம்பளம் அளவுக்கு தங்கத்தை வந்து நான் மகரா கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த துவாவை ஓதுறாங்க பாரக்கல்லாஹ் ஆரம்பிக்கிற துவா வந்து அப்ப நபிசிலம் மகர் கொடுத்துட்டியான் கேட்ட பிறகுதான் ஓதுறாங்க நீங்க வந்து வலிமா கொடுங்க ஒரு ஆட்டைனும் நீங்க அடுத்து பலியிட்டு மக்களுக்கு வந்து வலிமா கொடுங்கன்னு கட்டளையிடறாங்க அப்ப அவங்க செல்ஃப் சபிசியண்டா அதாவது பொருளாதாரத்தில் தன்னிலை பெற்றவர்களாக எதுவுமே இல்லாமல் வந்தாலும் அவர்கள் உழைத்து வியாபாரம் செய்து அவர்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுக்கொண்டாங்க இந்த அளவு சகோதரத்துவ பிணைப்பு இருந்ததுக்கு இது ஒரு சம்பவம் அடுத்ததாக சல்மான் பார்சி அது இல்லாமணும் இவர்களுக்கு வந்து அபுதர்தான் அது இல்லாமணும் இவர்களை வந்து சகோதர சகோதரர்களாக அவர்கள் வந்து இணைச்சு வச்சிருந்தாங்க இந்த அபுதர்தா ரவி மிகப்பெரிய ஒரு ஆபித் அதாவது அமல் செய்யக்கூடியவர் எந்த நேரமும் அமல்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சகாபி அப்ப இவருக்கு தோழர் யாருன்னு சொன்னா இந்த சல்மான் பார்சி எல்லான இவரை பற்றி நம்ம அதிகமாகவே பார்த்துட்டோம் ஆறாவது பகுதியில் அவர் எங்கிருந்து வந்தாரு எவ்வளவு தியாகம் செய்து வந்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம் இவர்கள் இரண்டு பேரும் சகோதரர் சகோதரர்கள் இப்ப இவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அபுதர்தாவுடைய மனைவி முன்னாடி இது வந்து பர்தா வரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இந்த ஹிஜாபுடைய வசனங்கள் வருவதற்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவம் உம்முதர்தா அதாவது அபுதர்தா அதுலானுடைய மனைவி உம்முதர்தா இவர்கள் வந்து கிழிஞ்ச ஆடை கிழிஞ்ச ஆடையோட நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லாத பார்க்கவே ஒரு பாவப்பட்ட நிலையில இருக்கும்போது சல்மான் பார்சுல்லான்னு போய் கேட்கிறாங்க அவங்களுடைய வீட்டுல தான் தங்கியிருக்கிறாங்க அப்ப இவங்க கேட்கறாங்க ஏன் வந்து நீங்க இப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஆடை உடுத்திக்கூடாதா நீங்க நல்ல முறையில் உங்களுடைய முகங்களை சரி செய்த கூடாதா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு உம்முதர் இல்லான்னு சொல்லிக் காட்டுறாங்க உங்களுடைய தோழர் அபுதர்தார் எந்த நேரமும் தொழுகையில இருக்காரு அவர் இம்மையை பத்தி அவர் கண்டுக்கிறதே இல்ல எந்த நேரமும் அவர் மருமையோட சிந்தனையில இருக்கிறாரு அதனால இம்மைய பத்தி நாங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு சொன்னா சல்மான் பர்சு இல்லானோ அபுதர் தார் இல்லான் போறார் கொண்டு போய் கொடுக்குறாரு அவர் சொல்றாரு நான் நோம்பு அப்படின்னு நோம்புன்னு சொன்ன உடனே இவர் சொல்லிட்டாரு நீ சாப்பிட்டே ஆகணும் நபிலான நோம்பு அப்ப நீ இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சு நீ சாப்பிடாத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்றாங்க இப்ப நோன்ப விட்டுறாங்க நோன்ப விட்டு இவர்கள் வந்து உணவை வந்து உணவை உட்கொள்றாங்க அடுத்ததாக அடுத்த வந்து இரவு தொழுகை அதே நாளில் இரவு தொழுகைக்கு இவர் எந்திரிச்சு நின்றுட்டு தொழுதுகிட்டே இருக்கிறார் இவர் எந்திரிக்கும் போதுனா சல்மான் ஃபார்சுனாலும் தொழுதுக்கலாம் படுங்க தொழுதுக்கலாம் படுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து படுக்க வச்சிடுறாங்க அப்ப அவர் குறிப்பிட்ட நேரம் முடிஞ்ச பிறகு அவர்களே இரவு தொழுவுக்கு எழுப்பி தொலவு விடுங்க அனுமதிக்கிறாங்க இவருக்கு கடுமையான கோவம் வந்துருச்சு ரொம்ப முடிக்க வச்சுட்டாரு தொழுவட்டுக்கிறாரு அதிக நேரம் தொழுவும் தொழுவட்டு அடுத்த நாள் காலத்துல நபிசுல்லா அரசா இந்த சம்பவத்தை போய் சொல்றாரு சொன்ன உடனே சல்மான் பார்சு இல்ல கூப்பிட்டு நபிசுல்லா ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்கும் போது நபிசுலாசம் சொல்றாங்க உன்னுடைய சகோதரர் செய்தது சரி எது அபுதர் தார் சல்மான் பார்சு இல்லானு செஞ்சது சரிதான் அல்லாவுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் இருக்கு உடலுக்கு தன்னுடைய உடலுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் இருக்கு குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் இருக்கு அப்ப எதுலயுமே நீங்க நடுநிலையான போக்க மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சிலம் போதனை செய்து அவதர்தா அறுதியோ அனுப்பி விடுறாங்க அப்ப அவர்கள் பாருங்க எந்தளவு அவர்களுடைய ஒரு சகோதரத்துவம் ஏதோ வந்தாங்க எங்க வீட்டுல தானே தங்குனாங்க சாப்பிட்டா என்ன என்ன இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கோ நம்ம வீட்டுல யாராவது இருந்தாலும் இருந்தா சாப்பாடு மிச்சம்னு நினைச்சுக்கோங்க அவரு பாருங்க நீ சாப்பிடாம சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்ப எந்த அளவு அவர்களுக்கு மத்தியில சகோதரத்துவ பிணைப்பு அவர்களுடைய அவர்களுடைய உள்ளத்துல இருந்தது அப்படிங்கறது இது ஒரு உதாரணம் இது போல பல உதாரணங்கள் சொல்லிக்கொண்டு அடுக்கிக்கிட்டே போலாம் பொதுவான ஒரு விஷயம் நடந்துச்சு நம்மதாசன் காலத்துல என்னன்னு சொன்னா அன்சாரிகள் எல்லாருமே அவர்கள் வந்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சொல்றாங்க இந்த விளைச்சலை அதாவது அவருடைய தோட்டத்தில் விளையக்கூடிய அனைத்து விளைச்சலுடைய லாபத்தையும் ரெண்டா பிரிச்சு பாதி அப்படியே முகாஜீர்ட்ட கொடுத்துருங்க பாதி எங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படி நபிசில சொல்றாங்க நபிசில வந்து அப்படி எல்லாம் செய்ய வேணாம் சரி கிடையாது வற்புறுத்துறாங்க உடனே நபிசில சொல்றாங்க முகாஜர்களை வந்து உங்களுடைய தோட்டங்கள்லயும் வயல்கள் வேலை செய்யட்டும் அவர்கள் வேலையாக இருக்கட்டும் அதற்கு கூடிய பாதியை கொடுங்க அப்ப அது நியாயமாக இருக்கும் நபிசிலாவசன் பாருங்க எவ்வளவு நீதிமான் வேலையை செய்ய வச்சு அதற்குரிய கூடிய பெற்று கொடுங்க சும்மா நீங்க பாதி கொடுக்க வேணா சொல்லிட்டு அப்ப வேலையும் செய்ய வைக்கிறாங்க அவங்க பாருங்க அன்சாரிகளை பாருங்க அவங்களை வேலையும் செய்ய விடுறதில்ல முவாஜர்கள் அங்கிருந்து ஹிஜத் செஞ்சு வந்து தியாகம் செஞ்சு வந்து நன்மைகள் எல்லாம் எனக்கே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து வேலையும் செய்ய செய்ய விடாம அவர்கள் செய்த வேலையெல்லாம் பிடிங்க பிடிங்க இவங்களே பாத்துட்டு இருக்கிறாங்க அப்ப அவர்கள் அவர் எந்த தன்னுடைய சகோதரர்களை வந்து நேசித்தாங்க அப்படிங்கறத நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா முவாஜர்கள் எல்லாம் நபிசுல்ல வந்துட்டு நாங்க வந்தப்ப எங்களுக்கு உதவி செஞ்சாங்க உணவு கொடுத்தாங்க அவங்களே வேலையும் செஞ்சுக்கிறாங்க பாதி சம்பளத்தையும் கொடுத்த பாதி உடைய பாதி வருமானத்தையும் எங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னு சொன்னா எல்லா நன்மையும் இவங்களுக்கே போயிடும்னு நினைக்கிறோம் பயப்படுறோம் எங்களுக்கு என்ன பண்றனே தெரியல இவங்களே எல்லா நன்மையிலையும் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து நபிசுல வைக்கிறாங்க இப்ப நபிசுலாஸ்டம் வந்துட்டு கிடையாது நிச்சயமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் எது வரைக்கும் சொன்னா அவர்களுக்கு நீங்கள் நன்றியுடன் இருக்கும் முறை மேலும் அவர்களுக்கு நீங்கள் துவா செய்யும் முறை அப்படின்னு சொல்றாங்க இந்த அதிஸ் வந்து அபுதாபுத்துல அனஸ்பின் மாதிக்கிறது மாளிக்க வெளியிலான வரை கூட அதிசாக இருக்குது இப்ப பாருங்க ஒருவர் நமக்கு உதவுறா உதவு உதவுறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு நன்றியாக இருக்கும் பட்சத்துல அந்த நன்மையும் நமக்கு கிடைக்குது அவர்களுக்கு துவா செய்யும் பட்சத்துல அந்த நன்மை நமக்கு கிடைக்குது அப்ப நன்றி நன்றியோட இருக்கணுங்கிறத நிசுவாசம் எந்த அளவு உணர்த்திருக்கிறாங்க இங்க இன்னொரு பாடம் முகாஜர்கள் பாருங்க ஏதோ பொருளும் வருது பணமும் வருது நல்லா சாப்பிட்டுக்கிறோம் இடமும் கிடைச்சிருச்சு நம்ம நல்லா அல்லா வணங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல நன்மையில போட்டி போடுறத பாருங்க அவங்க நன்மை கிடைச்சிடாதோ நன்மை கிடைக்காம போயிடாதோ அப்படின்னு சொல்லி அவர்கள் போய் முறையிடுறாங்க பயப்பட்டு போய் முறையிடறாங்க அப்ப இதெல்லாம் இதுல நம்ம பெறக்கூடிய படிப்பினைகள் அப்ப நன்றி நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக மேலும் ஒரு ஹதீஸ் வருது யாரு வந்து மக்களிடையே மக்களிடையே நன்றி நன்றி உள்ளவர்களாகவும் இருக்கணும் அல்லாவரிடம் படைத்தவனிடமும் நன்றியுடைய நன்றியுடைய இருக்கணும் படைத்தவனிடமும் நன்றியுடைய இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு வந்து ஒரு ஹதீஸ் வருது அப்ப நமக்கு உதவக்கூடியவர்களுக்கு நாம் நன்றியுடையவர்களாகவும் அவர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நபிசுலாசுடைய போதனை அப்படிங்கறத நம்ம இந்த சம்பவத்திலிருந்து புரிய நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் இப்ப இந்த பிணைப்பு இருக்கே இந்த பிணைப்புக்கு ஈக்குவலா உலகத்துல வந்து எந்த ஒரு பிணைப்புமே ஆகாது சகோதரத்துவ பிணைப்புகளே அன்சாரிகளுக்கும் முகாஜர்களுக்கும் அவர்கள் செய்த தியாகங்களை போல உலகத்துல எந்த ஒரு சகோதர பிணைப்பும் உண்டாகவே உண்டாகாது இது அல்லா நேரடியாக உண்டாக்கிய ஒரு பிணைப்பு இப்ப இன்னைக்கு இந்த பொதுவான பிணைப்பு ரத்த பிணைப்புகள்லாம் இன்னைக்குமே இருக்கு அதை எப்படி பேணனும் அப்படின்னு அல்லா தலா சொல்றான்னு பார்த்தா அல்லா தன்னுடைய திருமறை குரான் எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி அஞ்சாவது சொல்லிக் காட்டுறான் இதன் பின்னரும் மக்காவாசிகளில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்கள் ஊரை விட்டு புறப்பட்டு உங்களுடன் சேர்ந்து எதிரியை எதிர்த்து போர் புரிகின்றார்களோ அவர்களும் உங்களை சேர்ந்தவர்களே இனி அல்லாவுடைய வேத கட்டளைப்படி உறவினர்களில் உள்ளவர்களே ஒருவர் மற்றவருக்கு பொறுப்பு வகிப்பார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவர்களாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தோருந்து இதுல வந்து அல்லா என்ன சொல்றா இந்த பிணைப்பு அது அந்த பிணைப்போட பிணைப்பு எண்டு முடிஞ்சிருச்சு இனிமேட்டு இனி அல்லாவுடைய வேத கட்டளைப்படி அல்லா கட்டளை மாற்றி அமைக்கிறான் இனி இவர்களுடைய பொறுப்பு யாருன்னு சொன்னா உறவினர்களில் உள்ளவர்களே ஒருவருக்கு மற்றொருவர் பொறுப்பாகும் அல்லாஹ் கட்டளையாக்கி வச்சிருந்தா அன்சாரிகளுக்கு இவர்களை வந்து முஹாஜர்களை இவர்கள் வந்து பொறுப்பாக்கி வச்சிருந்தா அப்ப இந்த கட்டளை அல்லா தளர்த்தி திரும்ப வந்து அவரவர்களுடைய ரத்த பந்தங்கள் உறவுகள் தான் இவர்களுக்கு அவரவர்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அல்லா தல்லா தன்னுடைய திருமறைக்குறான் எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்தாவது குறிப்பிட்டு காட்டுறோம் அப்ப இந்த பிணைப்பு இன்னைக்கு இருக்கு நம்ம ஒரு முஸ்லீம் சகோதரருடைய ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பு ரத்த உறவுகளுடைய பிணைப்பு நாம் கண்டிப்பாக நிச்சயமாக கடமையாக கருதப்பட வேண்டிய ஒரு பிணைப்பு அப்படிங்கிறத புரிந்து இந்த சகோதரத்துவ பிணைப்பு நம்சாசம் உண்டாக்குனாங்களே இதுல நம்ம எடுக்கக்கூடிய பாடங்கள் என்னன்னு சொன்னா முதலாவதாக நபிசுலசம் வந்துட்டு உருவாக்க இந்த பிணைப்பு இருக்கே இது மற்ற அனைத்து பிணைப்பை விடவும் சிறந்த ஒரு பிணைப்பு தன்னுடைய கோத்தரத்தை சார்ந்து இவன் ஏன் கோத்தரமா அவனுக்கு நான் நெருக்கமா இருப்பேன் அவங்க கூட நான் வந்து நல்ல குளோஸா இருப்பேன் அவனோடு நல்ல ஒரு சகோதரத்துவத்தை பேணுவேன் அப்படின்னு இருந்தாங்க இல்லையா பொருளாதார ரீதியில அவன் பணக்காரன் நானும் பணக்காரன் அவன் நல்ல ஸ்டேட்டஸ்ல உயர்ந்தவன் நானும் உயர்ந்தவன் அந்த மாதிரி ஒரு பிணைப்பு இருந்துச்சு ஆனா இந்த பிணைப்பு இருக்கே ஈமான் முஸ்லீம் அவரும் முஸ்லீம் நானும் முஸ்லீம் இதை தவிர எதுவுமே கிடையாது லாய்லாவைலாவை தவிர இந்த பிணைப்புக்கு வந்து எந்த ஒரு காரணமும் கிடையாது அதே அனைத்து காரணமும் அழிக்கப்பட்டிருச்சு வேற எதாம் பிணைப்புக்கான காரணமாக இருந்துச்சோம் இப்ப ஒரு முஸ்லீம் வந்து இவன் ஏன் கோத்துறோம் அப்படிங்கறனால இன்னொரு முஸ்லீம் எதிர்த்தர முடியுமா நிச்சயமா முடியாது இதுக்கு மிக சிறந்த உதாரணம் போன அமர்வு நம்ம பார்த்த அப்துல்லா பின் உபை அந்த சபையில உட்கார்ந்து இருக்கும் போது நபிசுல்லா அவன் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் முஸ்லீம் சகாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப நபிசுல்லாஸ்லம் வராங்க உன் கதையெல்லாம் இங்க சொல்லாத உன் கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு ஓன்ட்ட மக்கள் வருமோ சொல்லு என் சபையில வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய அதே கோத்திரத்தை சார்ந்த ஒரு சகாபி தான் எந்திரிச்சு போர் மூணு அளவுக்கு அந்த ஒரு அபாயம் ஆயிடுச்சு அந்த அளவு நீ என்ன நபிசராவச திட்டுற அப்ப இங்க பிணைப்புக்கான காரணமா இருந்தது களிமா மட்டும்தான் ஏற்படுத்தினாங்க அதுக்காக மட்டும்தான் நம்மளும் சகோதரத்துவ பிணைப்பு இருக்கணும் அது ஏன் கோத்துறான் ஏன் குடும்பம் அதனால நான் அவனுக்கு நீதமா இருந்துட்டு இன்னொருத்தனுக்கு அநீதம் செய்வேன் அப்படிங்கறது இஸ்லாத்துல நமக்கு எந்த வகையிலும் அனுமதிக்கப்பட்டது கிடையாது மேலும் அல்லாத்தால சொல்லிக் காட்டுறான் அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் அந்த பிணைப்பு தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் அந்த பிணைப்பு இஸ்லாமுக்காக அல்லாததாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிணைப்பு அல்லாவிட பார்வையில தவறானது அது வந்து ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ள முடியாதது உதாரணமாக அல்லா தலா சூரத் தௌபால இருபத்தி மூன்றாம் வசம் சொல்லிக் காட்டுறான் நம்பிக்கையாளர்களே உங்களுடைய தந்தைகளும் சகோதரர்களும் நம்பிக்கையை விட்டு நிராகரிப்பை விரும்பினால் நீங்கள் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களில் எவரேனும் அவர்களை பாதுகாப்பாளராக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் வரம்பு மீறியவர்கள் நல்லா தர சொல்லிக் காட்டுறோம் ஈமான் இல்லாத ஒருத்த ஒருவரை பாதுகாப்பாளராக எடுத்துக்கொண்ட அவரோட சகோதரத்துவத்தை மெயின்டைன் பண்ண அதாவது சகோதரத்துவம்னா பிணைப்பு அவரோட அந்தரங்க பிணைப்பு அப்ப அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா சகோதரராக இருக்கட்டும் தன்னுடைய தந்தையாகவே இருக்கட்டும் அவரை நீங்க பாதுகாவலராக ஏழை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர் நீங்கள் வந்து நிச்சயமாக வரம்பு மீறியவர்களில் ஒருவரும் அல்லா தலா சொல்லிக் காட்டுறான் மேலும் அல்லா தலா வந்து சொல்லிக் காட்டுறான் அறுபதாவது அத்தியாயத்தில் நம்பிக்கையாளர்களே எனக்கும் உங்களுக்கும் விரோதமாக இருப்பவர்களை நீங்கள் நேசர்களாக எடுத்துக்கொண்டு அன்பின் அடிப்படையில் ரகசியமாக கடிதம் எழுதி அவர்களிடம் உறவாட வேண்டாம் உங்களிடம் வந்த சத்திய வேதத்தை நிச்சயமாக அவர்கள் நிராகரித்து விட்டனர் நீங்கள் உங்கள் இறைவனாகிய அல்லாகுவை நம்பிக்கை கொண்டீர்கள் என்பதற்காக உங்களையும் நம்முடைய தூதரையும் உங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேற்றினார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்கள் என்னுடைய திருப்பொருத்தத்தை விரும்பி என்னுடைய பாதையில் போர்க்குரிய மெய்யாகவே நீங்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறியிருந்தால் அவர்களுடன் நீங்கள் ரகசியமாக உறவாடிக்கொண்டிருப்பீர்களா நீங்கள் மறைத்து வைத்துக் கொள்வதையும் இன்னும் வெளிப்படுத்துவதையும் நான் நன்கறிவேன் இவ்வாறு உங்களில் எவரேனும் செய்தால் நிச்சயமாக அவர் நேரான பாதையில் இருந்து தவறிவிட்டார் அவர்களுக்கு சமயம் கிடைத்தால் பகிரங்கமாகவே அவர்கள் உங்களுக்கு எதிரியாகி தங்களுடைய கைகளையும் உங்கள் மீது நீட்டி தங்கள் நாவாலும் உங்களுக்கு தீங்கிழைப்பார்கள் அன்றி நீங்களும் நம்பிக்கையை விட்டு நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றார்கள் அவர்களுடன் இருக்கும் உங்களுடைய சந்ததிகளும் உங்களுடைய பந்தத்துவமும் மறுமை நாள் உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது அந்நாளில் அல்லாஹ் உங்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்தி விடுவான் நீங்கள் செய்பவர்களை அல்லா உற்று நோக்கியவனாக இருக்கின்றான் அறுபதாவது ஆயிரத்தில ஒன்று முதல் மூன்றாவது வரை அப்ப நீங்க எவ்வளவு குளோஸா இருந்தாலும் நீங்க நிராகரிப்பாளராக ஆயிரணும் அப்படிங்கறத அவங்களுடைய ஆசை அதே போல அவர்களோடு நீங்க ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சகோதரத்து பயனளிக்காது நன்மைக்குரிய சகோதரத்துவம் கிடையாது அல்லா தலா இந்த வசனங்கள் மூலமா சொல்லிக் காட்டுறான் இப்ப இந்த வசனங்கள் இருக்குதே மேல சொன்ன இந்த வசனங்கள் இது பொதுப்படையாக முஸ்லீமுக்கும் முஸ்லிக்குக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி மெயின்டைன் பண்ணா சொல்றான் ஆனா அல்லா தலா முஸ்லீம்களுக்கும் வேதக்காரர்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டதில்லை அவர்களுக்கும் அவர்கள் மத்தியில எப்படி இருக்கணும் சொல்லிட்டு அல்லா குறிப்பிட்டு மேலும் வந்து தனிமையா சொல்றோம் ஸ்பெசிபிக்கா அதை பத்தியும் அல்லா தலா சொல்லிக் காட்டுறான் அப்ப அல்லா தலா வந்து அவர்களை பற்றி ஐந்தாவது அத்தியாயம் அம்பத்தி ஒரா வசனத்தில் நம்பிக்கையாளர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுக்கு நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் பகைப்பதில் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்கின்றனர் உங்களில் எவரும் அவர்களில் எவரையும் தனக்கு நண்பராக்கி கொண்டால் நிச்சயமாக அவனும் அவர்களில் உள்ளவன்தான் நிச்சயமாக அல்லா இந்த அநியாயக்கார மக்களை அவர்களின் தீய செயல்களின் காரணமாக நேரான வழியில் செலுத்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளாங்க ஆக்கிக்கொள்ளாதீர்கள் அவர்கள் பாருங்க உங்களை பகைப்பதில் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்கிறார்கள் அல்லா தலா விஷயம் என்ன யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எதிரெதிர் துருவத்தில் இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய நம்பிக்கைப்படி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைப்படி யூதர்கள் பரம எதிரிகள் அவர்களுக்கு அந்த யூதாஸ்தான் ஈசாலத்தை வந்து கொலை செய்யறதுக்கு காரணமானவன் அவர்களுடைய நம்பிக்கை பரம எதிரிகள் அவருங்க நம்பிக்கை சார்ந்தேன் ஆனா அவர்கள் நம்ம அடிக்கிறதா இருந்தா ஒன்னா சேர்ந்துக்குவாங்க இன்னைக்கு யூத நாடுகளையும் கிறிஸ்துவ நாடுகளையும் பாருங்களேன் முஸ்லீம் அடிக்கிறாங்க சேர்ந்துக்குவாங்க அல்ல அலா தெல்ல தெரியவாங்க இதில் சொல்லி காட்டிட்டு இப்ப அவர்களையும் நண்பராக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஓராவசன சொல்லிக் காட்டுறான் மேலும் அல்லாத்தலா மூன்றாவது அத்தியாயம் நூறாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் நம்பிக்கையாளர்களே வேதத்தையுடையவர்களில் உள்ள ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கீழ்படிந்தால் நீங்கள் அல்ல நம்பிக்கை கொண்டதற்கு பின் உங்களை அவர்கள் அவனை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிடுவார்கள் அவர்களுக்கு நீங்க கீழ்படியாதீங்க நீங்க கீழ்படுந்தீங்கன்னு சொன்னா உங்களை அல்லாவை நிராகரிப்பவர்களாக அவர்கள் மாற்றிவிடுவார்கள் சொல்லிக் காட்டுறோம் அடுத்ததாக அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி இருபது ஆசனத்தில் சொல்லிக் நபியே நீங்கள் யூத மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரையில் உங்களை குறித்து அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள் அதாவது நபியே நீங்க யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மாறாதவரை அவர்கள் உங்களை பற்றி திருப்தி அடையவே மாட்டாங்க நீ நபிங்கிற திருப்தியை அடைய மாட்டாங்க ஆகவே அவர்களை நோக்கி யாரே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நோக்கி அல்லாஹுவின் நேர்வழியாகிய இஸ்லாம்தான் நேரான வழி அதனையே பின்பற்றுவேன் என கூறிவிடுங்கள் அன்றி உங்களுக்கு மெய்யான ஞானம் வந்த பின் அவர்களுடைய பின்பற்றினால் அல்லாவிடத்தில் அதற்காக விசாரணை செய்யப்படும் நாளில் உங்களை காப்பவனும் இல்லை உங்களுக்கு உதவி செய்பவனும் இல்லை அப்படின்னு அல்லாத்தலா சொல்லிக் காட்டுறான் அப்ப அவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவரை அவர்கள் வந்து திருப்தி அடையவே மாட்டாங்க மேலும் அல்லாஹ் கட்டளையிடுறான் அவர்களை நோக்கி அல்லாவுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் தான் நேரான வழி அப்படின்னு நீங்க அறிவிச்சிருங்க நல்லா தான் இந்த இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் இருபது எப்படி வந்து தகுதியானவன் அல்லாவை தவிர வேற யாருமே இல்ல அனைத்தையுமே ஒழிக்க அதே போல இந்த அல்வள அல்வளம் அதாவது சகோதரத்துவம் இது அக்கீதாவில கொள்கையில முக்கியமான ஒரு பகுதி இதுவும் அல்லாவிற்கான நேசத்தை தவிர அனைத்து நேசத்தையும் அனைத்து அந்தரங்க பிணைப்பையும் அல்லா வந்து இல்லாமல் ஆக்கிறான் எப்படி தெய்வங்கள் எந்த தெய்வம் இல்ல அல்லாவை ஏக இறைவனை தவிர அல்லாஹ் தீர்மானம் பண்ணனும் அதேபோல ஈமான் கொண்டவர்களுடைய அந்த பிணைப்பை தவிர எந்த ஒரு பிணைப்பும் அல்லாவிடத்துக்கு நன்மை கிடையாது முஸ்லீமுடைய கொள்கையில இது மிக கருத்தில் கொள்ள வேண்டிய கொள்கை அப்படிங்கிறத நம்ம புரிந்து மேலும் அல்லா தலா சொல்லிக் காட்டுறான் அல்லாவும் அவனுடைய தூதரும் இன்னும் எவர்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு தொழுதையையும் கடைபிடித்து ஜக்காத்தையும் கொடுத்து அல்லாவின் கட்டளைக்கு எந்நேரமும் தலை சாய்த்து வருகின்றாரோ அவர்கள்தான் நிச்சயமாக உங்களுடைய உண்மையான தோழர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி ஐந்தாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லிக்காட்டுறான் இப்ப யார் உண்மையான தோழர் அப்படிங்கறத அல்ல தெளிவா சொல்லிட்டான் யாரு தொழுது நம்பிக்கையை கொண்டு தொழுது ஜக்காத்தையும் கொடுத்து எந்த நேரமும் அல்லாஹுடைய கட்டளைய செவிசாய்த்து நடக்கிறாங்களோ அவர்கள்தான் உங்களுக்கு உண்மையான பிரண்டு அவர்கள்தான் உங்களுக்கு மார்க்க தோழர் அப்படின்னு அல்லாத்தலா இந்த வசனத்தை சொல்லிக் காட்டுறான் மேலும் அல்லாத்தலா அடுத்த வசனத்தை சொல்லிக் காட்டுறான் அன்றி அவர்கள் அன்றி எவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் தங்களுக்கு தோழர்களாக எடுத்துக் அவர்கள்தான் நிச்சயமாக ஹிஸ்முல்லாக்கள் ஹிஸ்புல்லாக்கள் அதாவது அல்லாவுடைய அல்லாவுடைய கூட்டத்தார்கள் அவர்கள் தான் வெற்றியடைய வெற்றி அடைவார்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் அதாவது ஐந்தாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாம் காட்டுறோம் அப்ப இவர்கள் தான் ஹிஸ்புல்லாக்கள் அல்லாவுடைய தோழர்கள் சொல்றாங்க அதாவது வந்து அல்லாஹுடைய கூட்டத்தினர் சொல்றான் யாரு இந்த மாதிரி ஒரு நண்பர்களை உருவாக்கி கொண்டார்களோ இவர்கள் ஹிஸ்புல்லா அல்லாவுடைய கூட்டத்தினர்கள் மேலும் அல்லாஹலா நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லிக் காட்டுறான் முகமது சல்லா அலுவலம் அவர் அல்லாவுடைய தூதர் திரு தூதர் அவர் யார் நபிசுல்லா அலுவலம் அவருடன் இருப்பவர்களும் நபிசுல்லாஸ்லம் கூட இருப்பவர்களும் நிராகரிப்பாளர்கள் விஷயத்தில் கண்டிப்பானவர்களாகவும் தங்களுக்குள் மிக்க அன்புடையவர்களாகவும் இருப்பார்கள் குனிந்து சிரம்பணிந்து வணங்குபவர்களாகவும் அவர்களை நீங்கள் காண்பீர்கள் அல்லாஹுவின் அருளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் எந்த நேரமும் விரும்பியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் சிரம்பணிந்து வணங்குவதின் அடையாளம் இருக்கும் இதுவே தௌராத் என்னும் வேதத்தில் உள்ள அவர்களின் வர்ணிப்பு இஞ்சிலில் அவர்களுக்கு உரிய உதாரணமானது ஒரு பயிரை ஒத்திருக்கிறது அப்பயிர் பசுமையாகி வளர்ந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது பின்னர் அது தடித்து கனமாகின்றது பின்னர் விவசாயிக்கு ஆச்சரியம் கொடுக்கும் விதத்தில் வளர்ந்து தன்னுடைய தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கின்றது இவர்களை கொண்டு நிராகரிப்பாளர்களுக்கு கோபமூட்டம் பொருட்டு அந்த நம்பிக்கையாளர்களை படிப்படியாக அபிவிருத்தி கொண்டு வருகின்றான் எனினும் அவர்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நச்சல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு அல்லா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களித்திருக்கின்றான் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாம் இதுல பாருங்க அல்லா தலா சொல்றான் அல்லா அல்லாவுடைய தூதர் முகம்மத் அவரும் அவரோடு இருப்பவர்கள் நிராகரிப்பாளர்களுடைய விஷயத்தில் கண்டிப்பாகவும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தில் அன்பாளர்களாகவும் இருப்பாங்க மேலும் குனிந்து நிமிர்ந்து அதாவது தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ் வந்து அடிபணிவாங்க மேலும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை எந்த நேரமும் அவர்கள் வந்து வேண்டியவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா அவர்களுடைய தொழுது அவர்களுடைய முகத்தில் அடையாளம் இருக்கும் அல்லா தலா சொல்லி இருக்கு மேலும் ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களுக்கும் அல்லா தலா சொல்லி தோழர்களை தேர்ந்தெடுப்பதில் நண்பர்களை அல்லா வந்து ஒரு மூமீனுக்கு யார் தோழராக இருக்க வேண்டும் அப்படிங்கறதும் அல்லா நமக்கு கட்டளையிட்டு முடிவாக்கி வச்சு இந்த அல்வா அல்வலா வல்படுறான் இதுவும் கொள்கையை சார்ந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்திலும் நம்ம வந்து மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இப்ப இதுல அன்சாரிகளுடைய சிறப்பு அன்சாரி சகாபாக்களுடைய சிறப்புகளை பத்தி நபிசிலம் என்னென்ன சொல்லியிருக்காங்க சஹி புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிசிலம் சொல்லிக் காட்டுறாங்க அன்சாரிகளை ஈமான் கொண்டவர்களை தவிர வேற யாரும் நேசிக்க மாட்டாங்க முனாசிக்களை தவிர வேற யாரும் வெறுக்க மாட்டாங்க அதேபோல யார் அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லா நேசிக்கிறான் மேலும் யார் அன்சாரிகளை வெறுக்கிறார்களோ அவர்களை அல்லா வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லிக் காட்டுறான் இப்ப பாருங்க அன்சாரிகளை ஒருவர் வெறுக்கிறார் சொன்னா அவர் முனாபிக்குல உரியவர் அப்படின்னு சொல்லி நபிசலன் சொல்றாங்க மேலும் ஈமான் ஒரு பண்பாகவும் சொல்லிக் காட்டுறாங்க ஈமான் கொண்டவர்கள் அன்சாரிகளை நேசிப்பார்கள் மேலும் பாருங்க யார் அன்சாரிகளை வெறுப்பார்களோ அவர்களை அல்லா வெறுக்கின்றான் இது சஹிப் புகாரில ஐந்தாவது புத்தகத்துல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு அதே போல நபிசுல் ஆலோசன் சொல்லிக் காட்டுறாங்க இதுவும் சஹிப் புகாரில் பதியப்பட்டிருக்கு மக்கள் எல்லாரும் ஒரு பாதையில போறாங்க அன்சாரிகள் மட்டும் இன்னொரு பாதையில போறாங்கன்னு சொன்னா நான் அன்சாரிகள் போகக்கூடிய அந்த பாதை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நபிசுல் ஆலோசனம் வந்துட்டு சொல்லி காட்டு நான் மட்டும் ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்திருந்தா நான் அன்சாரிகளில் ஒருவராகவே என்னை கணக்கில் கொண்டிருந்திருப்பேன் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களில் ஒருவராக நான் இல்லாமல் இருந்தா நான் அன்சார்கள் ஒருவனாக என்னையும் கணக்கில் வைத்து வந்திருப்பேன் நபிசுவாசம் சொல்லிக் காட்டுறாங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க மேலும் நபிசுவாசம் அன்சார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அன்சார்களுடைய குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அன்சார்களுடைய குழந்தைகளின் குழந்தைகளை பாவங்களை மன்னிப்பாயாக அன்சார்களுடைய பெண்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக நபிசுவாசன் துவா செஞ்சிருக்கிறாங்க மேலும் நபிசுராசன் சொல்லிக் காட்டுறாங்க நீங்க எவ்வளவு மக்கள் வேணா இருக்கலாம் உணவோடு ஒப்பிட்டு காட்டுறாங்க நபிசுல்ல உணவு எவ்வளவு வேணா இருக்கலாம் அதுல உப்பு இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு பயனுமே இல்ல எவ்வளவு மசாலா போட்டு எவ்வளவு போட்டு உருவாக்கினாலும் உப்பு இல்லைன்னு சொன்னா பயன் இல்லாம போயிடும் நபிசுல்லாவஸ்லம் அன்சாரிகளை உப்போடு ஒப்பிடுறாங்க அவர்கள் உப்பை போல அப்படிங்கிறாங்க மேலும் நபிசுலாவல் சொல்லி காட்டுறாங்க அன்சாரிகள் வந்து மக்கள் கூடுவார்கள் அதாவது முஸ்லீம்கள் கூடுவார்கள் அன்சாரிகள் குறைவார்கள் நபிசிலாவசம் சொல்லிக் காட்டலாங்க இப்ப மார்க்கறதுக்காக இவர்கள் செய்த இந்த தியாகத்தை இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் வீட்டுல இடம் கொடுத்து உணவு கொடுத்து பொருளை கொடுத்து தியாகம் பண்ணி இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அன்சாரிகளாக இருக்கணும் நம்பி சிலையும் முன்னறிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க மக்கள் கூடுவாங்க அன்சாரிகள் குறைவாங்க இப்ப நாம் அனைவரும் அன்சாரிகளாக மாற வேண்டும் இப்ப அன்சாரிகளுக்கு இந்த அளவு வந்து முக்கியத்துவம் இருக்கு அதே போல சகோதரத்துவம் இந்த சகோதரத்துவத்தை பத்தி நம்ம பார்த்தோம் சகோதரத்துவம் முறைக்கே நாம வந்து சகோதரத்துவத்துக்கும் முக்கியத்துவம் மிக அதிகமாக கொடுக்கணும் அல்லா தலா குரான்ல சொல்லி காட்டுறான் பதினேழாவது அத்தியாயம் அம்பத்தி மூணாவது வருஷத்துல சைத்தான் இருக்கானே நமக்குள்ள அதாவது ஈமான் கொண்ட சகோதரருக்குள்ளயே நமக்கு வந்து விரோதத்தை ஏற்படுத்தும் வகையில வந்து நம்மளுடைய சொல்லை வெளிப்படுத்தினோம் இல்லனா நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல்லை அவரு தவறாக புரிந்து கொண்டு இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு அது வரைக்கும் நம்ம நல்ல மூமினான சகோதரர்களா இருந்திருப்போம் அந்த சைத்தானு வந்து அந்த விஷயத்துல வந்து மிக அதிகமாக கவனம் செலுத்துவோம் நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் அதிகமாக கோட்ட விடக்கூடிய இடத்துல இதுவும் ஒரு முக்கியமான இடம் இப்ப நம்மளுடைய சகோதரத்துவத்தில் சைத்தானுக்கு இடம் கொடுக்காம இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதையும் நாம் இந்த இடத்துல வந்து கருத்தில் கொள்ளணும் அப்ப நம்ம நபிசிலாஸ்லாம் மதினாவுக்கு போன பிறகு நான்கு விஷயம் எது எது செஞ்சாங்கிறது இரண்ட பாத்துட்டோம் பள்ளி நிர்மாணிப்பதையும் அதனுடைய சார்ந்த விஷயங்களையும் சகோதரத்துவத்தை எப்படி உருவாக்கினாங்க அதனுடைய சிறப்பு அன்சாரிய சிறப்புகளை பார்ப்போம் அடுத்த அமர்வுல இன்ஷால்லா பாக்கி இருக்கக்கூடிய அந்த இரண்டு விஷயங்களை பார்ப்போம் அப்ப அல்லாவது எவ்வாறு அன்சாரிகள் முகாஜிர்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்தி இந்த மார்க்கத்துக்கு வெற்றி அளித்தானோ அதே போல நாம் அனைவருக்கும் உலக முஸ்லீம் சமுதாய அனைவருக்கும் இதேபோல ஒரு சகோதரத்துவ பிணப்பை ஏற்படுத்தி அல்லாவுடைய மார்க்கத்திற்கு பாடுபடக்கூடிய சகோதரர்களாக நாம் அனைவரையும் அல்லா ஆக்கிய வேண்டும் என்று இன்றைய உரை முடித்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வர வர